வணக்கம் ஞான பிரகாசம் தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு இந்த புஞ்சை நில பயிர்களை வடிவமைப்பது சம்பந்தம் வடிவமைப்பது தொடர்பாக தமிழர் வேளாண்மையின் சிறப்பு தமிழர் வேளாண்மையின் சிறப்பு தனிச்சிறப்பு புஞ்சை நில வடிவமைப்பு இதுக்கு என்ன ஒத்த வரியில் இதை சொல்லணும்னா காயிற நாளில் மண்ணை நல்லா காயவிட்டா நனிற நாளில் நல்லா நனையும் இதுவே உடலுக்கும் பொருந்தோம் பசிக்கும் பொழுது நல்ல பசி எடுத்து சாப்பிட்டா அதுக்கு நோயே இல்லை அப்படிங்கிறான் திருவள்ளுவன் துய்க்க துவர பசித்து அப்படிங்கிறான் அதாவது பசி வந்து துவட்டி உடலை எடுக்கிற அளவுக்கு பசியை தூண்டி அதன் பிறகு சாப்பிட்டா நோயே வராது அப்படின்னு திருவள்ளுவன் சொல்கிறோம் இது மண்ணுக்கும் பொருந்தும் அதனால தொடிப்புழுதி கஷா உனக்கின் ஒரு பங்கு மண் நான்கில் ஒரு பங்காக சுண்டுகின்ற அளவிற்கு ஒழுதாக அந்த மண்ணுக்கு உரமும் தேவையில்லை அந்த மண்ணே உரமாக மாறிவிடும் சத்தாக மாறிவிடும் மிக உயர்ந்த ஆரோக்கியமான விளைச்சலை கொண்டு வரும் அப்படின்னு திருவிழா சொல்கிறான் இப்போது நம்மளால் அந்த அளவுக்கு உழ முடியுமா அப்படிங்கிறது தெரியல இதற்கு பதிலாக என்ன செய்யலாம் காய நாட்களில் நம்முடைய தோட்டம் நம்ம எவ்வளோ உழணும் எவ்வளோ ஆழத்தில் உழணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இல்லையா ஆழ உழுவதை விட அக அகலை விட ஆழ உழுவதே மேல் அப்படிங்கிறது தமிழ் உழவு பழம் மொழி அகலை விட ஆழ உழுவதே மேல் அப்படிங்கிறது பழமொழி இப்போ எவ்வளோ ஆழத்துக்குள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதனால் நம்ம பயிர்விக்கும் பொழுது என்ன செய்யணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்யணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பொழிகின்ற கொஞ்ச மழை அல்லது எப்போதாவது பொழிகின்ற மழையை நம்ம நிலம் மட்டும் அதிகமாக உறிஞ்சிக்கிறது மாதிரி ஏற்படுத்தணும் பக்கத்து தோட்டத்தை விட நம்முடைய தோட்டம் அதிகமாக காயணும் அப்படி அதிகமாக காஞ்சாதானே அதிகமாக நணையும் இது ஒரு உத்தி இன்னொரு முக்கியமான குறிப்பு இதில் என்னென்னா நஞ்சை நிலம் மாதிரி புஞ்சை நிலத்தில் வரப்பு நீரை தேக்க முடியாது தேக்குன்னா புஞ்சை நில தாவரங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் நஞ்சை நிலத்தில் வளர்ற ஒரே ஒரு பயிர் வந்து நெல் மட்டும்தான் அதனால் புஞ்சை நிலத்தை என்ன செய்யணும் நம்ம எந்த பயிர் வைக்கிறோமோ அதற்கு மாதிரி அந்த புஞ்சை நில வடிவமைப்பை மாற்றணும் சில முன்மாதிரிகள் இதை வந்து ஒரு மாதிரியாக சொல்ல முடியாது அதுக்கு தான் அந்த ட்ரெஞ்ச் எடுத்து நஞ்சை நிலத்துக்கு வந்து வரப்பு உயர்த்திறோம் புஞ்சை நிலத்துக்கு வரப்புக்கு உள் பள்ளம் எடுத்து அந்த மண்ணையெல்லாம் உள்பக்கமாக போட்டு அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து அதிகமாக காய வைக்கிறோம் இப்போ காய வைக்கிறது எப்போ பயிர் வைக்கிறது எப்போ அப்போ பாய வைக்கிறதுக்குன்னு நாள் விட்டுட்டு பயிர் வைக்கும்போது அதுக்கு தண்ணியை தேவை இல்லையா இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் வருது இதில் இல்லையா நம்ம சில முன்மாதிரிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பயிருக்கும் எப்படி வைக்கணுங்கிற அடிப்படையில் நம்ம வந்து மாதிரிகளை கொண்டுகிட்டு வந்துட்ருக்கோம் உதாரணமாக தென்னை வாழை கடலை இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்குமே நம்ம நிறைய மாதிரி தோட்டங்களை உருவாக்கிட்டு வந்துட்ருக்கோம் இந்த கத்தரி மிளகாய் செடிகளுக்கு கூட நம்ம இந்த செடியினுடைய வேர் பகுதியில் நீர் பாய்ச்சுவதற்கு பதிலாக பாத்தி முறை பாசனம் அல்லது குழிமுறை பாசனத்தை தேர்ந்தெடுத்தால் நல்ல முறையில் பயிர் வரும் நீண்ட நாட்களுக்கு இந்த பயிரை வந்து நம்ம வச்சுக்கிட்டு பராமரிக்க முடியும் உதாரணமாக இப்போ மரமிளகாயெல்லாம் இருக்குது மரமிளகாய்ங்கிறது பல ஆண்டுகளுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மிளகாய் இது மாதிரி சாதாரண மிளகாய் செடிகளை கூட நம்ம பாசன முறையை சரிப்படுத்துறதன் மூலமாக நீர் மேலாண்மையை வகைப்படுத்துவதன் மூலமாகவும் நிலத்தை சரியாக வகைப்படுத்துவதன் மூலமாகவும் காலத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாகவும் நாம் புஞ்சை பெயர்களை மிக உயர்ந்த முறையில் பாதுகாக்க முடியும் உதாரணமாக மழை பொடுகிற நாளில் புஞ்சை நிலத்தில் நீர் நிற்கவே கூடாது ஆனால் புஞ்சை நிலத்தினுடைய நீர் பிடிப்பு திறன் அதிகரிக்கணும் சரியா இதற்காக கோடை உழவு அல்லது இந்த அகழி எடுத்தல் உள்புறம் அகழி எடுத்து மண்ணை பரப்பி மா மழைக்காலத்திற்கு முன்னதாக அதை சமன் செய்தல் இதன் மூலமாக தோட்டத்தின் உள்பகுதியை மிக அதிகமாக காய வைக்க முடியும் இப்படிப்பட்ட பல்வேறு முறைகளை நாம் தேர்ந்தெடுத்து நாம் வந்து வேளாண்மை செய்ய முடியும் பயிரிட்டு கொண்டேவும் இது போன்ற முறைகளை நாம் பராமரிக்க முடியும் இதற்கு நம்ம தென்னையில் உரக்கொழி முறை எடுத்தது ஒரு முறை இந்த நீர்ப்பாசன குழி எடுத்தது ஒரு முறை வாழைக்கு வாய்க்கால் பாசன முறை எடுத்தது ஒரு முறை இப்படி பல்வேறு முறைகளையும் நாம் செயற்கையாக அறிமுடுத்து அறிமுகப்படுத்தி வருகிறோம் சரியா இந்த முறைகளில் ஒன்றிரண்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் தோட்டத்தில் ஒரு மாதிரி ஒரு சிறிய மாதிரி முன்மாதிரி எடுத்து அதில் பயிரிட்டு கொண்டால் வெகு எளிதாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதற்கு மேலும் ஐயம் ஏற்பட்டால் நாம் நேரடியாக காணொளி காட்சிகள் அதாவது வீடியோ பதிவுகளையே நாம் வந்து ஆதாரமாக கொண்டு வந்து நிரூபிக்கிறோம் அந்தந்த தோட்டத்தில் யார் யாருடைய தோட்டத்தில் எந்த இடத்துலங்கிறத கொண்டு வரும் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரியா நன்றி வணக்கம்